நாட்டின் வணக்கம் சமல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலு மேலும் நம்மனைக்கு செய்யப்படுறது ப்ரான் கபாப் செய்ய தேவையான பொருட்கள் ப்ரான் அரை கிலோ மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த் தூள் ரெண்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் லெமன் ஒன்னு பெரிய வெங்காயம் ரெண்டு கொடை மிளகாய் தேவையான செய்முறை முதல்ல நம்ம பிரான்ஸ் டைகர் பிரான்ஸ் ஜம்போ பிரான்ஸ் கடிச்சுதுன்னா அது வந்து மேல பிளாக் கலர் இருக்கும் நல்லா கிளீன் பண்ணிடணும் கிளீன் பண்ணிட்டு நடுவிலையும் கிளீன் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்பிளிட் பண்ணனா பாதியா கட் பண்ணக்கூடாது பட்டர்ஃபிளை மாதிரி நடுவுல கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி அதோ ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் ாய் இது பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ணி வச்சிடலாம் மிளகாய் தூள் போட்டுடுவோம் மஞ்ச பொடி உப்பு தனியா தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்துருவோம் கையிலே தான் நம்ம கலக்கணும் கலந்துட்டு மிளகாய்த்து மேரினேட் ஆகாது நல்லா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கையிலேயே அழகா தூய் விடணும் இது இந்த டிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எப்ப மேரினே பண்ணாலுமே நம்ம வந்து கையிலேயே தான் கலந்து விடணும் கையிலேயே மிக்ஸ் பண்ணி தூய் விடணும் ஒன் அவர் ஆகுது ஒரு it's going to இது அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ்ல கூட எடுத்து வச்சிட்டு நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு கூட செஞ்சுக்கலாம் எவ்வளவு நேரம் ஊருதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா ஊறினதும் எடுத்துப்போம் இந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா கபாப் ஸ்டிக் எறும்பு குச்சி இருக்குல்லையா அதுக்குள்ள பிரான் வச்சிடலாம் இப்போ டைகர் பிரான் இருந்தா ஒரு ப்ரான் வச்சுக்கலாம் அது பெருசா இருக்கும் இல்லையா அப்படி சின்ன பிரான்ஸ் இருந்தா ஒரு நாலஞ்சு ப்ரான்ஸ் நமக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி அடிக்கிடும் குத்திட்டு அதுக்கு மேல ஒரு வெங்காயம் வச்சிடலாம் அதுக்கு மேல மறுபடியும் ப்ரான்ஸ் எடுக்கலாம் அதுக்கு மேல குடமிளகாய் எடுக்கலாம் அதுக்கு மேல மறுபடியும் ப்ரான்ஸ் மறுபடியும் ஆனியன் தேவைடு கிராம் அப்படி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் என்ன ஊத்திக்கலாம் என்ன காய்ஞ்சதும் இந்த ப்ரான்ஸ் எடுத்து நடுவுல வச்சுட்டு நல்லா வேக வச்சிருவோம் ஒரு ப்ரான்ஸ் வந்து மேக்ஸிமம் அஞ்சு டு செவன் மினிட்ஸ் வெந்துடும் ஓவர் பண்ணினோம் ரப்பரி ஆயிடும் ஓவர் குக் பண்ணக்கூடாது நமக்கு தெரியும் அந்த ஆனியன் எல்லாம் ஒரு கலர் சேஞ்ச் நல்ல கிளார் கிடைக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும்போது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சிடும் வெந்துட்டு இருக்குன்னு தெரியும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்ல சர்வ் பண்ணிட்டோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரௌன் கபாப் தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்